ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்த தர்மங்களே விரிவாக பார்த்தனு வரோம் இதில் அடுத்ததாக நாம் ஸ்ராத்திற்கு வரிக்கக்கூடிய பிராமணன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் நிறையா சொல்லியிருக்கு ஏன்னா ஸ்ராத்திலே மூன்று பிரதானங்கள் அக்னவகரணம்னு சொல்லக்கூடியதான ஹோமம் பிராமண போஜனம் பிண்டப் பிரதானம் இது மூணும் ஸ்ராத்திலே பிரதானம்னு பேர் அதாவது ரொம்ப முக்கியம் இது மூணுல ஏதாவது முன்ன பின்ன குறைபாடுகள் ஏற்பட்டால் அந்த ஸ்ராத்தத்தை திரும்பவும் பண்ணும்படியாக ஆயிடும் ஆகினால இது மூணுலையும் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறதுனால இது மூன்று விஷயமாக தர்மசாஸ்திரம் நிறைய விஷயங்களை காட்டியிருக்கு அதில் என்ன மாதிரி பிராமணன் நாம் வரிக்கணும் ஸ்ராத்தத்துக்கு அப்படின்னு சொல்ற பொழுது வேதம் பூர்ணமாக படிச்சு வேதத்துக்கு பொருள் தெரிஞ்சு கர்மாக்களை பண்ணுறவனாக இருக்கணும் அப்படி யார் இருக்கானோ அவனை தான் ஸ்ராத்தத்துக்கு பிராமணனாக வரிக்கணும் அதுவும் அவன் மட்டும் இல்லை ரெண்டு தலைமுறை பாரு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது இவனுடைய தகப்பனாரும் வேதம் படித்து கர்மாக்களை அக்னஹோத்திரம் பண்ணுறவனாக இருக்கணும் அதுபோல் பிள்ளையும் வேதம் படித்து கர்மா பண்ணுறவனாக இருக்கணும் அப்படி இருக்கிறவனை ஸ்ராத்திற்கு சொல்லு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஏன் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது இப்போது நாம் பூஜை பண்ணுற பொழுது முதல்ல நாம் பூஜை ஆரம்பம் என்ன பண்ணுவோம்னா தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை ஆரம்பிக்கிறோம் ஏன்னா தேவதைகளை நாம் ஆவாகனம் பண்ணுறோம் தேவதைகள் நேராக வர நாம் பண்ணக்கூடிய பூஜைக்கு அப்போது வர்ற பொழுது வர்றவர்களை வர வரணும்னு கூப்பணும் அவர்களுக்கு ஆசனம் கொடுத்து உட்கார சொல்லணும் அந்த உட்கார சொல்கிற ஆசனம் நாம் உட்காடுற ஆசனமாக இருக்கக்கூடாது நாம் உட்காடுற சேரையே போட்டு உட்காருங்க சொல்லப்படாது சொன்னால் அது குறைவாக போயிடும் ஒரு பெரிய மனுஷர் ஒருத்தர் வராருன்னா நாம் எழுந்துட்டு இங்கே உட்காருங்க நாம் உட்கார்ந்த சேரை காட்டப்படாது அது அவமானப்படுத்துகிறா போல் ஆயிடும் சாதாரண பெரிய மனுஷனுக்கே இவ்வளோ நியமம்னா இப்போ தேவதைகள்லாம் வரானா எவ்வளோ நியமமாக இருக்கணும் எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கணும் அந்த தீபம் ஏற்றினால் என்ன ஆறுதுன்னா அந்த இடம் பூரா சுத்தமாக ஆறுது பஞ்சபூதங்கள்லேயே இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு அழுக்கும் படியாமல் சுத்தமாக இருக்கிற வஸ்து எது அப்படின்னா அக்னி ஒன்று தான் பாக்கியெல்லாம் கெட்டு போயிடுச்சு அக்னி ஒன்று தான் வரைக்கும் சுத்தமாக இருக்குது ஆகினாலே தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் அக்னியிலே தேவதைகளை ஆவாகனம் பண்ணு அக்னியில் தேவதைகளை பாருன்னு சொல்லி கொடுக்கறது ஏன்னா அக்னி எப்பொழுதும் சுத்தமாக உள்ளது அழுக்கே பட படியாது ஆகையினால்தான் நாம் பூஜை ஆரம்பிக்கிற பொழுது விளக்கேற்றி வச்சுட்டால் அந்த இடம் பூரா சுத்தமாக அதற்கப்புறம் தேவதைகள் அங்கே வரான்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது அதுபோல தான் நாம் நம்முடைய பித்திருக்கள்லாம் வந்திருக்கா அந்த பித்தர்களுக்கு நாம் ஒரு இடம் காண்பிக்கிறோம் அந்த பிராமணர் இடத்திலே காண்பிக்கிறோம் அப்போது அவர் சுத்தனாக இருக்கணும் அவருடைய தேகமும் சுத்தமாக இருக்கணும் அவருடைய மனசும் சுத்தமாக இருக்கணும் அவருடைய பேச்சும் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பிராமணன் வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும் வேதத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும் கர்மா பண்ணுறவனாக இருக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஏன்னா கர்மா பண்ண பண்ண அவனுடைய தேகமானது சுத்தமாக ஆறுது அவன் சொல்கிறதாக இருந்தால் வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் சொல்ல போகிறான் அல்லது வேத மந்திரங்களை தான் சொல்ல போகிறான் வாக்கும் சுத்தமாக ஆறுது அந்த வேதம் இருக்கிறதுனாலேயே அவனுடைய மனசும் சுத்தமாக ஆறுது அப்படி உள்ள பிராமணர்கிட்ட நாம் ஆவாகனம் பண்ணினால் பித்திருக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறான்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது அதற்காகத்தான் அப்படி நியமம் சொல்லப்பட்டிருக்கு அவன் வேதாத்தியனம் ரெண்டு தலைமுறை அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லது தகப்பனார் அத்தியனம் பண்ணல இவன் மாத்திரம் அத்தியனம் பண்ணியிருக்கான் அப்படின்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் இந்த விஷயத்தில் தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது அஸ்ரோத்ரிஜா பிதா எஸ்ய புத்திர அஸ்ரோத்யோவா புத்திர சாது பிதா சாத் வேதபாரகா அதாவது ரெண்டு தலைமுறை பார்க்கணும் தகப்பனார் வேதம் படிக்கலை புத்திரன் வேதம் படிச்சிருக்கான் அப்போது இவன் வேதம் படிச்சிருக்கான்ங்கிறதுனாலே புத்திரனை சிராதத்துக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி அல்லது அஸ்ரோத்ரயோவா புத்திர பிதா சியாத் வேதபாரகா தகப்பனார் வேதம் படிச்சிருக்கார் பையன் வேதம் படிக்கலை அப்போது இவனை வச்சுக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு ஜாயாம்ச மனையோர் வித்யாது பிதா சியாத் வேதபாரகா இந்த இடத்துல தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது தகப்பனார் வேதம் படிக்கலை இவன் வேதம் படிச்சிருக்கான் அப்படின்னா இவனை விட தகப்பனார் வேதம் படிச்சிருக்கார் இவன் வேதம் படிக்கலை அப்படிங்கிறவனை வச்சுக்கோ அதாவது தகப்பனார் வேதம் படிச்சிருக்கார் இவன் வேதம் படிக்கலை அப்படிங்கிறவனை வச்சுக்கோ தகப்பனார் வேதம் படிக்கலை இவன் வேதம் படிச்சிருக்கான் அப்படின்னா அவனை விட்டுடுவோன் தர்மசாஸ்திரம் தகப்பனார் வேதம் படிச்சிருந்தால் புத்திரனை வச்சுக்கலாம் அப்படின்னு வேதத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்து நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி பூர்ணமாக படித்தவன் கிடைக்கல அப்படின்னா அப்போது ஸ்ராத்தத்தை விட்டுடுறதா அப்படின்னா இந்த விஷயத்தில் பஹ்ருஜஸ்ச்ச திரிசௌப்பர்ணா திரிமதுர்வாத்தையோ பவேத் அதர்வசிரசோத்தேதா சர்வேதே பங்கிபாவனாக அப்படி பூர்ணமாக வேதம் படித்து கர்மாக்கள் பண்ணுறவனாக கிடைக்கல அப்படின்னா அப்போ வேதம் மாத்திரம் படித்தவனையாவது வச்சுக்கோ இல்லை அப்படியும் பூர்ணமாக வேதம் படித்தவன் கிடைக்கல அப்படின்னா அவன் பண்ணக்கூடிய கர்மாக்கள் மந்திரங்களை படித்தவனை மாத்திரமாவது வச்சுக்கோ தர்ப்பணம் ஸ்ராத்தம் இந்த மந்திரங்களெல்லாம் அவன் அத்தியனம் பண்ணியிருக்கான் ஒரு குருவை வச்சு அத்தியனம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை வச்சுருண்டு ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படியும் கிடைக்கல அப்படின்னா திருசௌபர்ணா திரிசுபர்ணம்னு மூன்று அணுவாகங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தினமும் நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த திரிசுபர்ணத்தை சொல்லிட்டு போஜனம் பண்ணினால் அன்னதோஷமே வராது அந்த திரிசுபர்ணத்தை அத்தியனம் பண்ணவனையாவது வச்சுக்கணும் அப்படியும் கிடைக்கல அப்படின்னா தர்ப்பணத்தில் மூன்று மந்திரம் வரும் மதுவா தாரு தாஜே அந்த மூன்று மந்திரங்களை படிச்சவனையாவது வச்சுக்கணும் அதுவும் இல்லை அப்படின்னா காயத்ரி ஜபம் நம்ம பண்றவன வச்சுக்கோ அப்படின்னு தர்மசாஸ்திரம் கடைசியா சொல்றது காயத்ரி மாத்திரசாரோபி பிராமணஹா பூஜ்யதாம் கதஹா காயத்ரி மந்திரம் மாத்திரம் ஸ்வரம் தப்பில்லாமல் ஒருத்தன் காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை வச்சு ஸ்ராத்தம் பண் ஆனா பிராமண ரொம்ப முக்கியம் ஸ்ராத்தத்துல பிராமண போஜனம் இல்லாமல் ஸ்ராத்தம் பண்ணப்படாதுங்கிறதுக்காகத்தான் இந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறது நம்முடைய தர்மசாஸ்திரம் ஏன்னா பிராமண போஜனம்ங்கிறது ரொம்ப முக்கியம் பிராமண போஜனம்னு இருந்தால்தான் அது புக்த சேஷமாக ஆறுது ஸ்ராத்த சேஷம்னு அப்போ தான் ஆறுது போய் விழணும் அந்த அன்னம் அது ரொம்ப முக்கியங்கிறதுனால இந்த அளவுக்கு ஒட்டு கொடுத்து காயத்ரி ஜபம் மாற்றம் பண்ணுறவனையாவது வச்சுக்கோ ஸ்ராத்தத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டும் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்